أعوذ بالله من من من بسم الله الله الرحمن قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق ஜிமிர்வஹ்கதீம் الله الله الله الله الله الله قال قال قال رسول رسول صلى صلى صلى عليه عليه عليه وسلم وسلم وسلم إن الله لا ينظر ينظر إلى ولكن إلى صوركم ولكن قلوبكم وأعمالكم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما பாதுகாத்து கொண்டிருக்க கூடிய மீதிலும் அந்த நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையா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 அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்த புல்லாக ஹைசுமா சுந்தும்ளே சகோதர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அம்மன் வாலுஹூ இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான வாழ்க்கையுனியில் உத்தரவாதம் இல்லாதது என்பதை நபிசல்லு அழகி வசல்ல எங்களுக்கு தெளிவாக அதீசின் மூலம் வழங்கப்படுத்திக்கிறான் எனவே கண்ணியமிக் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹாக்கு சுபகான ஓத்தானா எங்களுக்கு பாரிய பொறுப்பு எங்களுடைய கையில தந்திருக்கிறான் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு மிக முக்கியமான ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை அடைவதற்காக இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நாங்க பயன்படுத்துமே தவிர வேற எந்த நோக்கத்தையும் இந்த துணியாவுடைய வாழ்க்கையின் ஊனமாக அடையறத்துக்கு முயற்சி செய்ய கூடாது அல்லா ஒருவன் என்று சொல்லி அல்லாஹூ சமத் அல்லாஹு மனிதன் கிட்ட இருந்த ஒரு விதத்திலும் தேவை இல்லாதவன் நாம ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் சொல்லுங்க அல்லாஹுடைய கண்ணியம் கூடும் நாங்க கிழமையில் ஒரு தலைவர் ஜும்மாவுக்கு வந்தாதான் அவனுடைய ஜலாலிய கூடும் இப்படி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நாங்க அஞ்சு நேரம் தொழுதாலும் சரி தொலாவிட்டாலும் சரி ஜும்மாவுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி அல்லாவுடைய கண்ணியம் கண்ணியம் தான் சிறப்பு சிறப்பு அல்லாஹ் அல்லா எனவே கண்ணியமிக்க அல்லாஹு நல்ல யார்களே மனிதர்களுடைய நலவன் ஆடினவனாக அல்லாஹு எதிர்பார்க்க கூடிய ஒரு விடயம் தான் உலகத்தில இருந்து விடை பெறுவதற்கு முன்னால இந்த உலகத்தை விட்டு மவுத்தாகிறதுக்கு முன்னால அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய ரிவாவ அல்லாவுடைய திருப்திய சம்பாதிச்ச ஒரு மனிதனாக இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகுவோம் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே அல்லாஹுக்கு எதிர்பார்க்க கூடிய விதமாக எங்களுடைய மௌசீகம் துனியால எந்த முறையில வாழலாம் என்ற ரீதியில நாங்க வாழ்ந்துட்டு மௌத்துடைய நேரம் மாத்திரம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக மவுத்தாகும் இப்படி நாங்க கனவுல நினைக்க கூடாது எப்படி துணியால வாழுமா சொல்லி இருக்கிறானோ அந்த முறையில துனியால வாழ்றது நாங்க எந்த முறையில துணியால வாழ்றோமோ அதே போல தான் எங்களுடைய மௌத்தும் வரும் கண்யமி விரும்போனும் இப்படியான மௌத்து தான் எங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் நசீபாக்குவானாக கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இப்ராஹிம் அலைஹி சலாத்து வலாத்துடைய மவுத்து இப்படிதான் இப்ரா இம் தெரியுமா கேட்டாங்க கேட்டாங்க இஸ்ராஹில் நான் அல்லாஹுடைய தெரியுமா நான் அல்லாஹுடைய யார் இவன் சொன்னாங்க நீங்க அல்லாஹுடைய நண்பன் அல்லாவுடைய உற்ற நண்பன் நீங்க அல்லாவிடத்துல நீ கேட்டுவா ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுடைய விருப்பமான்னு ஒரு கேட்ட கேள்விக்கு மலப்புல் மௌசு போறாங்க அல்லாவிடத்துல கேட்கறாங்க யா அல்லா இப்ராஹிம் அலைஹி துவஸ்தலாத்துடைய போன இப்படி ஒரு கேள்விய முன் வச்சாங்க என்ன பதில் சொல்ல என்ன பதில் சொல்ல அல்லாஹுக்கு சுபகான ஒரு நண்பன் விருப்பம் இல்லையான்னு அல்லாவும் அடியான சந்திக்க விரும்பணும் அடியானும் அல்லாஹுவ சந்திக்க விரும்பணும் இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்க கூடிய மவுத் இத துணியால நாங்க சம்பாதிக்கணும் பெருமனே பாவத்தை ஒட்டி ஒரு தூரமா ஈர்க்கிறாரு பாவம் செய்யறல்ல பாவத்துல பக்குவமாறு கண்ணியமிக்க நல்லடியார்களே அருமையானவர்களே நாங்க நன்மை பாவம் செய்யறல்ல தான் ஆனா இந்த நாங்க செய்யக்கூடிய நன்மை பாவமா மாறும் சில கட்டங்கள்ல எப்ப பாவமா மாறும் என்றா இது யாருக்காக வேண்டி என்ற ஒரு கேள்விய முன்வைங்க அல்லாஹ்ல நேரடியாக பேசுறான் அபுதுல்லீன் நேரடியாக அல்லாஹ் செல்றான் முகஸ்துதி என்று செல்லக்கூடிய ரியா இது எப்ப எங்களுடைய அமல்கள் கலந்துடுமோ நாங்க செய்ய எவ்வளவு பாவத்துல பக்குவமா இருந்தாலும் பாவம் செய்யாம பக்குவமா இருந்தாலும் முகஸ்து உள்ளுக்கு வந்துட்டு கண்ணியமிக்க அருமையானவர்களே நாங்க சில நேரம் யோசிக்கலாம் இந்த முகஸ்துதி அமல் செய்றாரு அந்த அமல் செய்யல இதுதான் முகஸ்தி இன்னமா ஐயரா உன்னா மக்கள் பாக்காக வேண்டிவர் அமல் செய்கிறார் மக்களுடைய திருப்தியை நாடி இவர் செய்கிறார் இதுதான் முகஸ்துதி நல்லடி அவர்களே அருமையானவர்களே இன்னும் விளங்குறதா பேசணும் பேசணும் ஒரு மனிதன் தொழுறவன் எல்லாம் சொருக்கவாதி அல்ல நோம்பு பிடிக்கிறவன் எல்லாம் சொருக்கவாதி அல்ல வருஷா வருஷம் எல்லாம் சொற்கு சொற்கு தெரியுமா இந்த அமல் அல்லாவுக்காக வெற்றியாளர்கள் இரண்டாவது ஆயத்தில் அல்ல விளங்கப்படுத்தினான் அல்லாசியின் தொகையில யார்த்தக்கிறாங்களோ இப்படியான நீங்கள் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்கள் ஆனா அதே புறான் அல்ல இன்னும் ஒரு இடத்துல பாதிக்கிறான் தொழூர் அவன் எல்லாம் நாசமா போடும் தொலூர் அவனுக்கெல்லாம் வயல் என்ற நரகம் இயக்குது ஒரு இடத்துல அல்லா செல்றான் தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள் இன்னும் ஒரு இடத்துல வித்தியாசம் அல்லா அந்த ஆயத்து கீழாக சூறத்துரு மாதி என்ற அந்த சூறால அல்லா விலங்கப்படுத்துறான் பவயிலுள்ளில் முசல்லீன் தொழக்கூடிய மனிதர்களுக்கு வயலன்ற நரகம் இக்குது எப்படியான தொழுகையாளிகள் தெரியுமா ாலும்ன்ன சூறாவும் தெரியா எத்தனை தெரியா வஜினா இல்லையா அத்தஹியா தோதினா இல்லையா ஒன்றும் தெரியா சில நேரம் இமாம் மூணு ரக சொலு அதுவும் தெரியாது பொது போக்கு சொர்க்கவாதி இந்த தொழுகையின் மூலமா சொர்க்கத்தை கேட்குமா இந்த தொலுகையின் மூலமா அல்லாஹுடைய உதவிக்குமா கிடைக்காது அல்லாஹின் நல்லே சகாபாப்களுடைய தொழுகையின் மூலமா உதவிய கண்டான் தொலகின் மூலமா நேரடியாக பேசினாங்க சும்மா உதாரணமாக பேசக்கூடிய நானும் பலஹீனமானவன் ஆக மோசமானவன் பேசுறதுக்கும் தகுதி இல்லாதவன் மின்பரில் இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் எங்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு கண்ணியமிக்க நல்லே அருமையானவர்களே நீண்ட பிரயாணம் ஒன்று போறான் ஒரு சகாபாக்களுடைய கூட்டம் ஒரு சகாபியுடைய கழுத வாகனம் அது அப்படியே செத்து தேடையில இறந்து பேசிட்டு இந்த நேரம் என்ன செய்யறாங்க ஒரு இடத்துல அமர்றாங்க அப்படியே தொழுகே கழுதையாக்கி கொடுக்கிறான் ஒரு சஹாபியுடைய தோட்டத்துல மழையே இல்ல கணக்கு மழை ரெண்டு ரக்காத்துடைய தொழுக மழையை அல்ல அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் இறக்கினான் வரலாறுகள் எடுத்து பாருங்க இது கெட்டுக்கதையல்ல தொழுகையின் மூலமாக நேரடியாக உதவியா கண்ணாங்க இப்ப உள்ள கைய வச்சு நாங்க யோசிப்போம் எங்கட தொழுகை தழுகைய விடுவோம் எறும்ப பேசக்கூடிய நானாக இருந்தாலும் செத்த ஒரு எறும்ப அயாத்தாக்குற தொழுகை தொழுகையா கண்ணியமிகல்லாக விநல்லார்களே உசுரோட சாகும் எங்க ஒரு மனுஷன் வந்துட்டாரா இப்ப இவருடைய தொழுகையில பேணல் ஏன் இவர் இனைய பாக்கிறாரு பார்த்தா சொல்லணும் அப்படி நினைச்சிட்டாரா உன்ட தொழுகையும் அல்லா குரான் செல்ற தொழுகையாளிகள் இவங்க தான் இவங்களுடைய தன்மை உள்ள மக்கள் இவங்க வந்து அல்லாஹ் அல்லாஹான் இவங்களை ஏமாத்துறாங்க மக்கள் அல்ல நேரடியாக பேசுறான் கன்னியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே அதுதான் அல்லா குரான்ல செல்றான் ரெண்டாவது இன்னும் ஒரு கூட்டம் ஈகிறாங்க சொல்க மாத்திரம் அல்ல சில அமல்கள் இருக்குது நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அதிகமான அமல்கள் செய்யப்படுவது சும்மா ஊர் பாராட்டும் எங்களைய பெரிய கொடை கொடுக்கிற மனுஷன் என்று செல்லவனும் கண்ணியமிக்க நல்லே ரெண்டாவது எல்லாம் பேசுறான் சிலருடைய தான தர்மங்கள் இருக்குது எல்லாம் செய்வாங்க தான தர்மங்கள் கொடுக்கூடிய மனிதர்களுக்கு தெரியுமா ஹதீஷனுடைய கருத்து எடுத்து பாருங்க நரகம் ஆரம்பம் பாவம் செஞ்ச மனுஷனை கொண்டு அல்ல நரகம் ஆரம்பம் நரகத்துடைய ஆரம்பம் யாரோ கொண்டு ஒரு ஷகீத கொண்டு அல்லாவுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த ஒரு ஷகீர் தான் நரகத்தை ஆரம்பிப்பார் யாரோ கொண்டு ஒரு ஆலிம கொண்டு நரகம் ஆரம்பம் யாரோ கொண்டு ஒரு முத்தசத்தி சதத்த கொடுக்கக்கூடிய மனிதனை கொண்டு ஹதீசுடைய கருத்து அல்லாகுவி நல்லது பேர் கிட்டே கேட்கப்படும் அதுக்காக வேண்டி நீ செஞ்சாய் ஒனே துணியால மக்கள் செஹீ என்று கூப்பிட்டாங்க நிறைவேறிட்டு நீ நரகத்துக்கு போலீம் நீ ஏன் ஓதினாய் நீ ஏன் இல்லை சுமந்தாய் உனக்காக கூப்பிடுறது நல்லே மூணாவது முத்த சத்தி அல்லாவுடைய பாதையில தானுக்கு கொடுத்தவர் இவரிடத்துல கேட்கப்படும் ஏன் சொன்ன உன்னுடைய திருப்தி போய் சொல்றாய் ஏன் குடுத்தாய் அரியாத கை நிக்கிறதே இல்ல குடுக்கிற கை இப்படி சொல்லும் என்றதுக்காக நீ கொடுத்து உனக்கும் துணியால நோக்கம் நிறைவேறிட்டு நீயும் நரகவாதி கண்ணியமி கல்லாஹவி பொறஹான்ல அல்லா செல்றான் அமல்களை செஞ்சு அமல்களை செஞ்சு தான தர்மங்களை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறன் முகஸ்துக்காக வேண்டி செய்ய மனிதன் அழகான உதாரணம் கொண்டு அல்லா செல்றான் கும்பில் மன்னிவல் அதா கல்லதி யுன்பு குமால ஒரு அண்ணா அப்படி நீண்ட ஆயர் அல்லா விலகப்படுத்துறான்னு என்ன தெரியுமா நீ அமல செஞ்சிட்டு சொல்லி காட்டுறதின் மூலமாக நான் தான் உனது தந்தனே அமல்பி தெரியுமா ஒரு வழுக்கான பாறைக்குது பாறைக்கு மேல கொஞ்சம் மண் நீக்குது பெரியோரு மழை பெய்ஞ்சா மண் அப்படியே அடிப்பாட்டு பேசிடுமே அத போலதான் இவனுடைய நன்மை அடிப்பாட்டு போகும் சுபானந்தான் அல்லாவுடைய உதாரணம் குரான்ல கண்யமி அல்லாஹவி நல்லே அருமையானவர்களே எனவே அமல்கள் கண்ணியத்துக்கு அல்லாஹவி இந்த முகஸ்து இந்த முகஸ்துடி இது வந்து ஆக சின்ன சிறுக்கு சிறுக்கு என்ன எனக்கு தெரியுமே குப்ரிய அல்லாவுக்கு மாற்றம் செய்யறது அல்லாவுக்கு இணைவருக்கிறது இந்த பைபுடுறேன்டா சஹாபாக்களுக்கு நான் யார சூழல சின்ன சிறுக்குண்டா என்ன சொன்னாங்க அல்லாஹுக்காக வேண்டி அமல் செய்ய மாட்டாரு முகஸ்திக்காக வேண்டி செய்வாரு நிறைவேற்றி ஆகிரத்துல இதுக்கு எந்த கூலியும் இல்ல நீ நரகவாதி என்னஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே அதுதான் அலிற சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதன் மனிதர்கள் பார்க்க வேண்டும் மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டி முகஸ்துக்காக வேண்டி அடுத்ததுக்காக வேண்டி அமல் செய்ய அலிரதிடைய பித்தனாவ விடவும் இவனுடைய அமல் ஆக பயங்கரமானது பித்தனே எவ்வளவு பயங்கரம் இத விட பயங்கரம்தான் ஒரு மனுஷன் அதே மனிதனுடைய திருப்திக்காக வேண்டி அமல் செய்ய வெளியிலுக்காக அமல் செஞ்ச ஒரு நாள் வாயால சொல்ல மாட்டான் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடி அவர்களே அருமையானவர்களே நபிமார்கள் சகாபாக்களுக்கு வா முக்கியமான விசாரி எவமான மனிதன் கிதாபில் எழுதுறாங்க முழு குரான்து ஒரு குரான் என்னாத செய்ல்ல உன்னை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கல் செய்யக்கூடிய அமல் இவாத உனக்கிட்ட கபூல் செய்ய தகுதியே இல்லையாதுவா ரெண்டு ரக்கத்துல முழு புறாண மனிதன் பத்துவம் இது ஜும்மா தொழில் என்னமோ சொருக்கம் வாஜிபாக வெளியில பேசுவோம் எனக்கு எழுதப்பட்ட சொருக்க வாதி பேசு ஜும்மா காரண என்ன அமல் செய்யற மனிதன் ஒரு நாளும் பெரும்பா பேச மாட்டான் ஒரு நாளும் அடுத்த மனுஷன் கிட்ட கேட்க மாட்டான் என்ன என்ன என்னஹின் நல்லடியார்களே அருமையானவர்களே அதுதான் நபிசல்லு செல்லமோ எங்களுக்கு தாராங்க ஒவ்வொரு அமலுக்கு பின்னால் பெருமை பேசாத நீ பேச வெளியில மனுஷனே காட்ட செல்லாத செஞ்சாமல சொல்லி காட்டாத முகஸ் வேண்டி செய்யாத நீ செஞ்சாமல மறந்துரு நான் ஒன்றும் செய்யல அருமையானவர்களே முதலாவது சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை அலம்லா ஏன் அஸ்து ஏன் இங்க பாவம் கொண்டு செஞ்சோமா அநியாயம் செஞ்சோமா சொல்லி கொடுத்தாங்க அத்தகைய கடைசி அல்லாஹு கபீரா பெரியோர் அநியாயத்தை செஞ்சுட்டேன் போல யாழ மன்னிச்சு பெரும கண்ணியல்லாஹுவின் நல்லடி அல்லா சூரத்துல பேசுறான் சில சகாபாக்கள் ஈந்தாங்க எப்படி கலீலம் மின்னல் அவன் கொஞ்ச நேரம் தூங்குவான் அதுக்கு அமல் செய்வாங்க நேரம் சஹருடைய நேரம் வந்துட்டாரு சஹருடைய நேரத்துல இஸ் பார் செய்ய ஆரம்பிப்பாங்க உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க உனக்கு செய்ய தகுதியா இல்லையான்னு தெரியா கண்ணிய மக்காவுடைய நேரம் மக்காவுடைய வெற்றி கிடைச்சிச்சு எட்டு வருஷத்துக்கு முன்னால மக்காவுடைய வெற்றி கிடைக்காத அந்த நேரத்துல போறதுக்கு ரெண்டு போறது என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த நேரம் இஸ்லாத்து தழுவிக்கல்ல சொன்னாங்க அனுமதி தரேலா ஒரு நேரம் வரும் உங்களோட இடத்துல நான் ஈப்பன் என்பதாக சொல்லிட்டு வைத்தான் அப்படி சொன்ன உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க வார்த்தை அப்படி ஒரு நிலைமை வரும் என்றா இடு வருஷத்துக்கு பின்னால அக்காவுடைய வெற்றி மக்காவுடைய நேரம் கைல இப்ப கேட்கிறாங்க எங்க உஸ்மான் கூப்பிடுங்க ஒரு வார்த்தை நபிஹூ அலி வல்லம் பேசல கிட்ட பயிர் சாவிய கையில கொடுத்துட்டு சென்னா அஸ்மான் பரம்பரை பரம்பரையா உங்களோட குடும்பத்து கிட்ட தான் உங்களோட பரம்பரையில தான் இந்த பதில் சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீக்கல்ல சொன்னாரு மார்க்கமா எப்படி நடந்து கொள்ற எ பெருமைட்டும் ஒட்டகத்துலைய நேரம் மக்காவுக்குள்ளே எப்படி தெரியுமா வந்தா ஒட்டகத்துல ஒட்டகத்துடைய திமிலோட நெஞ்சபடி சாட்சி பணிஞ்சு கொண்டு தான் வந்த சொல்லி சொல்லி வந்தா இலக்க வாதா அஞ்சத வாதாதா அல்லாக நல்லே அருமையானவர்களே கேள்வி வாழ்க்கையில் அமல் செய்யறோம் யாருக்காக வேண்டி செய்கிறோம் செஞ்சானா இல்லையா தான வா உள்ள கையோ எக்கும் மாத்திரம் எங்க மாத்திரம் தெரிஞ்ச என்ன ரகசியமான அமல் எங்க வாழ்க்கையில் ரகசியமான அமல்னைவிக்கு தெரிய பிள்ளைகளுக்கு தெரியாது தெரியாது ரகசியமான அமல் எனக்கும் ரப்புக்கும் மட்டும் தெரியும் என்ன அமல் இங்குது வாழ்க்கையில் ஏன் எல்லாம் பப்ளிக் பண்றேன் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் ரகசியமான எந்த அமலும் இல்ல வாழ்க்கையில் அல்லா விரும்புறான் ரகசியமான அமல் வைக்கிற மனிதர்கள் அமல் வச்ச மனிதர்கள் துனியால வாழ்ந்தாங்க கடைசியா செல்லி முடிச்சுக்கொள்றியின் நல்லே குத்துபுத்தின் இந்தியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் குத்துப் மினார் என்று செல்லக்கூடிய ஒரு கட்டிடம் இங்கு நியூ டெல்லியில ஈங்குது இது கொஞ்சம் சாஞ்சா கட்டிடம் நிழல் நிழல் புலாது தாஜ்மஹால்டா தெரியும் ஆனா குத்துப் மீனார பெருசா தெரியா இந்த குத்துப் மினாரை கெட்டிடம் தான் குத்துபுதீன் ரஷ்மது இவங்கடே நேரம் ஒன்னாவது சொன்னாங்க பருவம் அடைஞ்சதுல இருந்து இப்ப நான் மௌத்தாகிற நாள் வரைக்கும் வாழ்க்கையில் அவன் ஆரம்ப தீர கூடாது தொழுகையில காலத்துல ஜ அடைக்கும் இரண்டாவது கண்டிஷன் சொன்னாங்க பருவம் அடைஞ்சதில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அசருடைய முன் சுண்ணத்து நாலு யார் அசருடைய முன் சுண்ணு ரகாத் தொழுவோ அல்லா அவங்களுக்கு ரஹ்மசேதும் என்பதாக நபிடியாது அவர் வாழ்க்கையில விட்டி இருக்க கூடாது ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் சொன்னாங்க பருவம் அடைஞ்சதுலேருந்து இதுவரைக்கும் அந்நிய பெண்களை ரெண்டாவது பார்வை அவர் பார்த்தே இருக்க கூடாது ரெண்டாவதுடா முதல் பார்வை இஸ்லாத்துல பாத்து பட்டுலாத்துல ஒரு மணி தியாகம் ரெண்டு மணி தியாகம் மூணு மணி தியாலம் யாரும் இல்ல இந்த காலத்துல யாரு கேளு இந்த ஜனாத தொழில் அந்த நேரம் ஒரு மனிதர் வராது மலக்கு வரல்ல நபிமார்கள் வரல்ல மனிதன் மனிதன் இந்தியாவை சேர்ந்தவர் எனக்கு வேண்ட ரம்ரிஞ்ச ரகசியம்மாமல் இந்த மூணு இந்த மக்களுக்கு மத்தியில காட்டி கொடுத்துட்டேன் வந்தது யாருமல்ல முகலாய மன்னர்கள் படிச்சு இப்போ மூணு பேர் ஹலா சலாஹுதீன் வந்ததுல்லாஹி அலகி அவம் அல்லாட ரகசியமான அமல் அவங்க தான் அந்த ஜனாதவை தொழிவிச்சா கண்ணியமிக் அல்லாஹவி நல்லது யாரே நாள்க்கையில நாங்களும் அமல் செய்யறோம் தான் உள்ளத்தால சிந்திப்போம் அமல் செய்யறோம் யாருக்காக வேண்டி அமல் செய்யறோம் யாருக்காக வேண்டி ஜும்மாவுக்கு வந்தீங்க யாருக்காக வேண்டி நசீகத்தை கேட்கிறோம் யாருக்காக வேண்டி வாழ்க்கையில் எடுத்து நடக்க போகிறோம் ஒரே ஒரு நீயும் எங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்க கூடிய அல்லாஹுக்காக வேண்டி பில்லாயி அவனுக்காக வேண்டி மாத்திரம்தான் என்ற நீயத்தை ஒவ்வொரு அமல் செய்யக்கூடிய நேரம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட இஸ்லாசோட மவுத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு முழுமையான முறையில வழங்குவானாக அல்லங்கட பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிடுவாயாக எவ்வளோ தாய் தந்தைகள் கபர் இல்லையா அல்லா அவர்களுடைய விசாலமாக்கி வைப்பாயா எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக்கி வச்சிடுவாயா முகமது எங்களுடைய ரோஹனை கைப்பற்றிடுவாயா